ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மாக ஸ்நானமகாத்மியம் என்கிற தலைப்பிலே ஒரு சரித்திரமானது பத்மபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த சரித்திரத்தைதான் இப்போது பார்த்துன்னு வரும் அப்படியே அந்த திலீபங்கிற ராஜா ஒரு வனத்தில் வேத வேதசப்தங்களை கேட்டு யார் வரான்னு திரும்பி பார்த்தால் ஒரு மகர்ஷி அங்கு வரார் அப்படி சங்கம் சக்கரம் போன்ற முதிரைகளை தரிசண்டு திருநாமமிமிட்டுண்டு எஜித்தா புல வர்ற மகர்ஷியை பார்த்து ராஜா தம் வனாசிரமிணம் திருஷ்டுவா மார்க்கம் த்வா சசம்பிரம பிரணமிய சிரசா ராஜா கிருதபத்மாஞ்சலிஸ்தா பார்த்தவுடனே வேதாத்தியனம் பண்ணி கையில் தர்பம் இருக்குது தீர்த்தபாத்திரம் வச்சுட்டுருக்கார் அப்படி வரக்கூடியதான ரிஷியை பார்த்து நமஸ்காரம் செய்தார் ராஜா அப்படி நமஸ்காரம் செய்த உடனே இந்த மகர்ஷி கையில் இருக்கிற தர்பையும் தீர்த்தபாத்திரத்தையும் வச்சுட்டும் என்னப்பா இந்த சமயத்திலே நமஸ்காரம் பண்ணுறேன் நீ யாருன்னு கேட்ட ஏன் அப்படி கேட்குறாருன்னா கையில் ஜலமோ தர்பயோ கையில் இருக்கிற பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் அதை மனசில் வச்சுண்டு கேட்கிறார் அந்த மகர்ஷி கிமர்த்தம் கம்யத்தே ராஜன்னு காலே புண்ணியதமே சுபே மாகமாசே விஹாஜைவ பிராத்தானம் சரோவரே நான் இப்போது ஸ்நானத்துக்கு போயிட்டுருக்கேன் இந்த சமயத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணுறையே என்ன விஷயம் யார் நீ இங்கிருந்து வர எந்த ராஜ் எந்த தேசத்து ராஜா நீ அப்படின்னு கேட்கிறார் அந்த மகர்ஷி பிரத்யுபாஜ தத்தோராஜா நாகம் ஜானே திஜோத்தமா மாகஸ்நான பலம் கீதிருக்கு தன்மே கதையை விஸ்தராது நான் இப்போது ஸ்நானத்துக்கு மாகஸ்நானம் பண்ணுறதுக்கு போயின்னு இருக்கிற பொழுது நீ எழுத்தாப்புல வரே யார் நீ எந்த தேசத்து ராஜான்னு அந்த மகர்ஷி கேட்க அந்த ராஜா சொல்கிறார் ஹே மகர்ஷே இந்த மாகஸ்நானம் விஷயமாக எனக்கு ஒன்றும் தெரியல மகர்ஷி வரையல்னு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நீங்களும் யாருன்னு எனக்கு தெரியல அந்த மாகஸ்ராணம்னா என்ன அதை பற்றி விவரமாக எனக்கு சொல்லணும் என் பேர் திலீபன்னு பேர் நீங்கள் எனக்கு இந்த மாகசிராணத்தினுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு அந்த ராஜா கேட்க ஸ்நான காலோஜம் அஸ்மாகம் ந கதாவசரோன்றப்பா ஸ்நாத்வாகட்ச வசிஷ்டந்தம் பிச்சஸ்வஸ்வகுலப்பிரபும் ஓ திலீபர் ராஜாவா சௌக்கியமாக நான் இப்போ அவசரமாக மாகஸ்நானத்துக்கு போயின்னு இருக்கேன் நீயும் வா உனக்கும் நான் சங்கல்பம் சொல்லி மாகஸ்நானம் பண்ணி வைக்கிறேன் இப்போது ஸ்நானத்துக்கு போயின்னு இருக்கிற அவசரத்தில் சொல்லி முடியாது நேரம் இல்லை நியும் வா உனக்கும் செய்து வைக்கிறேன் ஸ்நானம் பண்ணி ஊருக்கு போன பிறகு உன்னுடைய குலகுரு இருக்காரே வசிஷ்டர் அவரை நமஸ்காரம் பண்ணி கேழு அவர் உனக்கு விஸ்தாரமாக சொல்லுவார் வான் இந்த ராஜாவையும் அழைச்சுட்டு அந்த மகர்ஷி நதிக்கரைக்கு போய் அந்த ராஜாவுக்கும் சங்கல்பங்கள் எல்லாம் சொல்லி வச்சு அந்த பிரார்த்தனா ஸ்லோகங்கள் சொல்லி ஸ்நானம் செய்து வச்சு அர்க்கங்கள் செய்து வச்சு அந்த மகர்ஷி தானும் மகஸானம் பண்ணின புண்ணியத்தை அடைஞ்சு அந்த ராஜாவுக்கும் மாகஸானம் பண்ணி வச்ச புண்ணியத்தையும் அடைஞ்சார் அந்த மகர்ஷி அவர்தான் வைகானச மகர்ஷின்னு பெயர் அந்த வைகானசங்கிற மகர்ஷி உன்னுடைய குலகுருவான வசிஷ்டரிடத்திலே போய் கேழ் அவர் உனக்கு விஸ்தாரமாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பினார் பிரசாதம் கொடுத்து அந்த வைகானச மகர்ஷி வசிஷ் உடனே ராஜாவும் அங்கிருந்து கிளம்பி குதிரவையில் ஏறி ஊருக்கு வந்து சேர்ந்து வசிஷ்ட ஆசிரமம் யாத்தகா ரிஷிவாக்கிய மனுஸ்மரன் ஊருக்கு வந்த உடனே முதல்ல வசிஷ்டரை போய் பார்த்து இந்த ஸ்நானம் மாகஸ்நானம் விஷயமாக கேட்கணும் அந்த ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு சாந்தமாக இருக்குது ஒரு யாகம் பண்ணினத்துனால வந்த ஒரு சாந்த சாந்தமும் சாந்தத்தோடு கூட இந்த மாகஸ்நானம் பண்ணினத்தினுடைய சாந்தமும் சேர்ந்து ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது இந்த மாகஸ்நானத்தினுடைய மாகாத்வம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு அவசர அவசரமாக அங்கேருந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்திற்கு கலவி போனான் திலீபன் சோபி வைகானசேனோக்தம் பப்பிரச்ச மதுராஹி அப்படி வசிஷ்டரை பார்த்து தண்டவத் பிரணமேத் பூமௌடார்னு கீழே விழுந்து தண்டவது தண்டம் மாதிரி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் ராஜா வசி நமஸ்காரம் பண்ணி ஹே மகர்ஷே நீங்கள்தான் எனக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்துருக்கேள் ஆச்சாரோ தண்டநீதிஷ்ச்ச ராஜதர்மாஸ்ச்சேபரே தான தான யாச்ச விதயஸ்தா விர்தான திஷ்டான விஷ்ணோர் ஆராதனம் தாா அதுனா சோத்துமிச்சாமி மாகஸ்நனம் ஹே மகர்ஷே எனக்கு ஆச்சாரங்கள் அதாவது ஒழுக்கம் தண்டனீதி ராஜதர்மங்கள் ஜனங்களை எப்படி பரிபாலிப்பது எப்படி தானம் பண்ணுறது யங்கள்ங்கள்னு என்ன அந்த யஜ்யங்களை எப்படி செய்வது விரதங்கள்லாம் எப்படி செய்வது பகவான் விஷ்ணுவை எப்படி ஆராதிப்பது பூஜையை எப்படி செய்வது இது அனைத்தையும் நீங்கள்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கே நான் ஒரு மகர்ஷியை பார்த்தேன் வைகானசருங்கிற மகர்ஷியை அவர் மதுரமான ஒரு வாக்கியம் சொன்னார் மாகஸ்நானத்தினாலே கிடைக்காத பலனும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்டு எனக்கு அது விஷயமாக தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அதுனா சோத்துமிச்சாமி மாகஸ்நானேனச்ச எத் ஃபலம் மாகஸ்நானம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது விஷயமாக நான் விரிவாக தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்பட்டு உங்களை பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ராஜா கேட்கிறான் உடனே வசிஷ்டர் அந்த தர்மத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன கேட்டுதான் சொல்லணும்னு தர்மசாஸ்திரம் நாபருஷ்ட கசித் புரூயாது கேட்காமல் தர்மம் சொல்லக்கூடாது அப்படின்னு இருப்பதுனாலே ராஜா கேட்க வசிஷ்டர் அந்த தர்மத்தை சொல்கிறார் வினாவன்யிம் வினாயஜம் இஷ்டாபூர்த்தம் வினாப்பிரியே வாஞ்சந்தி சத்கதிம் ஸ்நாத்தம் பிராதரம் ஆகே பகிர்ஜலே எப்படி ஒரு மனுஷனுக்கு அக்னியின் துணை இல்லாமல் வாழ்க்கை வீணோ எப்படி ஒரு ராஜாவுக்கு ஒழுக்கம் இல்லாமல் ராஜ்யம் வீணோ எப்படி ஒரு பிராமணனுக்கு யஜ்யம் இல்லாமல் மண் பிராமண ஜென்மா வீணோ அதே போல மாகஸ்நானம் இல்லாமல் எந்த மனுஷனுக்கும் ஜென்மா வீந்தால் இருந்தும் பிரயோஜனமில்லை கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த மகஸ்நானங்கிறது ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் விருத்தர்கள் ஆத்துரன் அதாவது வியாதிஸ்தன் அத்தனை பேருக்கு முண்டோ இந்த மாகஸ்நானங்கிறது இந்த மாகஸனானத்தினுடைய பெருமையை ஒரு சரித்திரம் சொல்கிறது நான் விரிவாக சொல்கிறேன் கேழு அதுனா மாகமாகாத்மியம் பிரபக்ஷாமி நிரபோத்தமா புச்சதே கார்த்தவீதியாய தத்தாத்ரேயேன பாஷித்தம் இந்த சரித்திரம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தத்தாத்ரேய மகர்ஷி கார்த்தவீரிய ராஜாவுக்கு உபதேசித்த இந்த சரித்திரத்தை சொன்னார் அதனால அவர் மூலமாக எனக்கு தெரியும் இந்த சரித்திரம் அஸ்மின்வை பாரதே வருஷே கர்மபூமோ விசேஷத்தா அமாகஸ்நாயினான்றி நாம் நிஷ்பலம் ஜென்ம கீர்த்திடம் அந்த கார்த்தவீர் என்கிற ராஜாவுக்கு தத்தாத்திரேயர் சொல்கிற பொழுது சொல்கிற இந்த பாரத பூமியிலே மாகஸ்நானம் அப்படிங்கிறத எந்த ஒரு மனுஷன் செயலையோ அவனுடைய ஜென்ம இருக்கே நிஷ்பலம் பிரயோஜனம் இல்லை அசூரியம் ககனம் எத்தது அச்சந்திரம் உடுமண்டலம் எது மாதிரின்னா சூரியனே உதிக்காமல் இருந்தால் தேசம் என்ன ஆகும் அதுக்கு போய் தேசம்னே இல்லை சூரியன் உதிக்கிறதுனாலே தான் நமக்கு அனைத்து காரியங்களும் நடக்கிறது தேசமும் ஜீவிச்சுருக்கு உயிரோடு இருக்குது சூரியன் உதிக்கலென்னா ஆகாசத்திற்கு அழகில்லை சந்திரன் உதிக்கலென்னா அழகில்லை நட்சத்திரங்கள் இல்லாத ஆகாசம் எப்படி இருக்கும் சூன்யமாக அதேபோல்தான் மாகஸானம் பண்ணாதவனுடைய வாழ்க்கை சூன்யமாக இருக்கும் அப்படின்னு தத்தாத்திரேயர் சொல்லி ஒரு கதை சொன்னார் அந்த கதையை நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு வசிஷ்டர் அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்